நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினியின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டுக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் எடல்பட்டிபுரம்னு ஒரு நாடுங்க அந்த நாட்ட ஒரு ஆட்சி செய்துட்டு வந்துட்டு இருந்தாருங்களாங்க அவருக்கு ஒரு வேலைக்காரன் ஒருத்தன் இருந்தானா அவன் பேரு முத்தன் இவருக்கு எல்லாமே அவன்தான் பாத்துக்குவானா இந்த ராஜா வந்து எல்லா நாட்டு ராஜா மாதிரியும் இல்லைங்க இவர்கிட்ட ஒரு தனித்திறமை ஒன்னு இருந்துச்சு இவருக்கு என்னன்னா இந்த மனிதர்கள் பேசக்கூடிய பாஷை மட்டும் இல்லைங்க பறவைகள் பேசக்கூடிய பாட்சியும் இவருக்கு புரியுமா இத பாத்த முத்தனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் இவருக்கு மட்டும் எப்படிறா இந்த பறவை பேசுற பாஷை புரியுது அப்படின்னா ரொம்ப சந்தேகமா இருந்துச்சான் இவன் எப்பவுமே என்ன பண்ணுவான் ராணி வந்து மதிய டைம்ல மட்டும் உணவை சமைச்சு இவன் கையில கொடுத்த அனுப்பி ராஜாவுக்கு இப்படி இருக்கும்போது டெய்லியும் கொண்டுட்டு வந்து கொடுப்பா அன்னைக்கு திடீர்னு வந்து இவன் என்ன பண்ணிட்டா அவங்க என்னதான் இவங்களுக்கு சமைச்சு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல ஒரு தனியின் டப்பாவில வந்து துண்டு துண்டா ஏதோ சமைச்சு வச்சிருக்காங்க அவங்க சரி இது என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமேனு எடுத்து சாப்பிடறான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு என்ன ஆகுது அங்க சுத்தி உள்ள பறவைகள் எல்லாம் பேசுறதுமே வந்து இவனுக்கு விழுது அவங்க என்ன பேசுறாங்க அந்த பறவைகள் என்ன பேசுதுங்கிறது இவனுக்கும் புரிய ஆரம்பிக்கிது ஆஹா இதுதான் இந்த ராஜாவோட ரகசியமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்ச நாள்ல வந்து என்னன்னா அந்த அரண்மனையை விட்டு கிளம்புறான் ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு கிளம்புறான் இப்படி கிளம்பிட்டே போகிட்டே இருக்கும் போது என்னன்னா நிறைய எறும்புகள் வந்து லைனா போயிட்டே இருக்குதான் உடனே இவன் வந்துட்டு இருக்கும் போது அந்த எறும்புகள் சொல்லுதான் ஐயா எங்களை கொஞ்சம் மிதிச்சுடாம கொஞ்சம் ஓரமா போயிடுங்க ஐயா எங்களுக்கு நீங்க மிதிச்சிங்கன்னா பாதி பேர் வந்து இறந்தே போயிடுவாங்க எங்களுக்கு இந்த உதவி மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேக்குதா அந்த எறும்பு இந்த முத்தன்கிட்ட இந்த முத்தனுக்குதான் இப்ப பறவை பேசுறது எல்லா பேசுறதும் புரியுது மத்ததெல்லாம் பேசுறது இந்த எறும்பு பேசுறதும் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அஹ் குதிரையை ஓரமா ஓட்டி அந்த எறும்புகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம விட்டுட்டு போயிடுறானா அந்த எறும்பும் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு கிளம்புதுங்களாங்க திரும்ப கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு குளம் குளத்துக்கு பக்கத்தால ஒரு புதார் மாதிரி இருக்குது அந்த புதார்ல இருந்து மீன்கள் வந்து ஐயா என்னை யாராச்சும் காப்பாத்தீங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகச்சும் பயங்கரமா கேக்குதுங்களாம் இத கேட்ட முத்தனுக்கு வந்து முத்தனுக்குதான் இப்ப எல்லாமே புரியுதுள்ளார இந்த மீன்கள் கத்துறது சத்தம் வந்து கேட்டுதான் உடனே என்னாச்சு மீன்களை வந்து அந்த புதர்ல இருந்து காப்பாத்தி இந்த பக்கத்துல உள்ள குளத்துல தண்ணியில போட்டுடுறாரா அந்த மீன்கள் எல்லாமே வந்து ரொம்ப நஞ்சிங்க ஐயா இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்களாம் இவன் அடுத்ததும் ரொம்ப ஒரு மனதிருப்தியோட அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு திரும்ப கிளம்பி போயிட்டே இருக்கானுங்க நாங்க போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மரத்தடி மரத்தடியில வந்து அந்த காக்கா வந்து என்ன பண்ணுது தன்னுடைய குட்டி காக்காஸ்டலா இருக்கும் அந்த காக்காவை கீழே நீங்களே போய் உணவு தேடிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோவத்துல எல்லா காக்கா குட்டி காக்காங்களெல்லாம் கீழே தள்ளி விட்டுருதான் இதுங்க எல்லாம் உணவு தேடிட்டே இருக்கும்போது இவன் பார்த்தான் பார்த்த உடனே என்னன்னா அந்த காக்கை காக்கைகளுக்கு எல்லாம் தேடிட்டு இருக்கிறத பாத்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கிறத பாத்துட்டு இவன் அந்த காக்காவுக்கு எல்லாம் உணவெல்லாம் எடுத்து பகிர்ந்து அப்படி கொடுத்துட்டு நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறானா இது கேட்ட காக்காங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சா உணவு கொடுத்துட்டாரு இவங்களும் ரொம்ப நன்றின்னு சொல்லி சொல்றாங்களாம் அப்படியே குதிரையில பயணம் செஞ்சிட்டே போனோம் அடுத்த நாட்டை கடந்துட்டாங்க அடுத்த நாட்டை கடக்குதும் போது அந்த நாட்டு இளவரசி என்னன்னா அவருக்கு ஏத்த கணவனை அவங்களுக்கு ஏத்த கணவனை உம் இது பண்றதுக்காக ஒரு சுயமரம் வரை நடத்துறாங்களாங்க அதுக்கு சில போட்டிகள் வச்சிருக்காங்களாம் அப்படி வச்சிட்டு இருக்கும் போது என்னென்ன போட்டி இவனுக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு நம்மளும் இந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த நாட்டு ராஜாவா ஆகணும் சொல்லிட்டு அப்படி அந்த ராணி வந்து போட்டி வைக்கிறாங்க அதுல முதல் போட்டி வந்து என்ன அப்படின்னாக்க தண்ணிக்குள்ளார மோதிரம் போட்டுருவாங்களாம் அதாவது ஒரு பெரிய குளத்துக்குள்ளார தண்ணிக்குள்ள மோதிரம் போட்டுருவாங்களாம் அந்த மோதிரத்தை போய் எடுக்கணுமா உடனே இவனுக்கு பெரிய அஹ் ஷாக்கே ஆயிடுச்சு தண்ணிக்குள்ளார மோதம் போட்டா அது கிடைக்கக்கூடிய விஷயமா ஆஹ் சொல்லிட்டு இவனுக்கு ஒரு இது இதுல இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னாக்க இதுல ஜெயிக்கலன்னா சிறையில் அடிச்சிருவாங்களாங்க இவனுக்கு ஒரு அது பக்கம் ஒரு பக்கம் பயமும் கூட சரின்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த குளத்துல போய் தண்ணி எடுக்கிறானா அந்த அந்த குளத்துல போய் மோதிரத்தை தேட்டத்துக்காக போறான் அப்படி போகும்போது அந்த மீன்கள் இவன் காப்பாத்தினான் இல்லைங்களா அந்த மீன் வந்து ஒரு மீன் வந்து கையில மோதிரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாய் பகுதியில வச்சிட்டு கொண்டாந்து கொடுக்குதா இவனுக்கு அந்த பாஷ புரியுறதுனால அதை வாங்கிக்கிறானா இவன் திரும்ப நன்றி சொல்றானா உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஆஹ் எடுத்துட்டு திரும்ப வந்து அவங்க கையில கொடுத்துடுறானா ஃபர்ஸ்ட் போட்டியில ஜெயிச்சிட்டாங்க ரெண்டாவது போட்டியா ஒன்னு இருந்துச்சு அது என்ன போட்டினா அந்த ஒரு வீட்டுக்குள்ளார நிறைய அரிசி எல்லா அரிசியும் வந்து இறச்சி கிடக்குது அதில் ஒன்று ஒன்னா எடுத்து கொண்டு போய் அந்த மூட்டையெல்லாம் சேர்க்கணுங்க ஒரு மூட்டை அரிசியை கீழே நல்லா சதுட்டி கிடக்குது அரிசி சேர்க்கணும் இதை ஒரு நைட்டுக்குள்ளார முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி போட்டி வைக்கிறாங்க கஷ்டம்தான் நமக்கு ஜெயிலு வந்து கண்டிப்பா நமக்கு சிறை நிச்சயம் தான் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயே பேசிட்டு இவன் நல்லா தூங்கிடலாம் ஏன்னா இவனுக்கு முடியல பார்த்தா இந்த எறும்புகளுக்கு இவன் உதவி செஞ்சான் அந்த எறும்புகள்லாம் வந்து ஒன்று ஒன்னா எடுத்து அந்த மூட்டையில போட்டு சூப்பராக அடுக்கி வச்சிருச்சுங்களாம் அடுத்த நாள் பார்த்தா இந்த போட்டியிலையும் ஜெயிச்சிட்டான் அந்த எறும்புகள் வந்து உதவி செஞ்சிருந்துச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவதா ஒரு போட்டி என்ன போட்டி அப்படின்னாக்க தங்க ஆப்பிள்ள வந்து கொண்டுட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிடுறான் இவனும் போய் காடு காடா தேடா வெறும் பசுமையான மரங்கள் மட்டும்தான் இருக்க தங்க மரத்தை காணும் சரினு சொல்லிட்டு ஒரு மரத்தடினாலயே நல்லா தூங்கிட்டான் இனிமே நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு காக்கைகளுக்கெல்லாம் உதவி செஞ்சிருந்தீங்களா அந்த காக்கைகள்ல இவனோட இதை புரிஞ்சுக்கிட்டு கொண்டுட்டு வந்து அந்த தங்காப்பியில இவனுக்கு பக்கத்தால அடுத்த நாள் கல்ல வச்சாங்க இவனும் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ராணிய வந்து அந்த இளவரசிய வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்றானுங்களாங்க அந்த நாட்டையே நல்லா ஆட்சி செய்து வாழ்ந்துட்டு வராங்களாங்க நாம் செய்த உதவி என்றும் மீனாகுவது இல்லை